வணக்கம் தமிழ்நாடு மாணவலைஞர் கூட்டமைப்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஞான பிரகாசம் தமிழர் வேளாண்மையின் தனிச்சிறப்பு நான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பேசும்போது கூட தமிழ்நாட்டில் யாவது முதல்ல தமிழர் வேளாண்மைங்கிற ஒரு தலைப்பில் ஒரு பாடத்திட்டம் வைங்க தமிழர் வேளாண்மைனுங்கிறது என்ன அப்படின்னு முதல்ல தமிழில் உள்ள தமிழர்களுக்கு புரியட்டும் தமிழர் வேளாண்மை தான் உலகத்துக்கே முன்னோடியானது முதன்மையானது முதன்மையானதுன்னா எல்லாத்துலேயும் அதுதான் ஃபஸ்ட்டு முதல் தரமானது அப்படிங்கிறது முதல்ல புரிய வைக்கணும் அந்த மாதிரி ஒரு என்னன்னலாம் தமிழர்கள் செஞ்சாங்க அப்படிங்கிறத முதல்ல புரிய வைக்கணும் அந்த மாதிரி தமிழ்நாட்டு அளவுலையாவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலேயாவது தமிழர் வேளாண்மைங்கிற தலைப்பில் இந்த மாதிரி நிலத்தை ஐந்து வகையாக பிரித்ததும் அதில் மருதம் அப்படிங்கிற ஒன்று செயற்கையானதுன்னும் அது வயலும் வயல் சார்ந்த இடமானும் அதுவே நஞ்சையும் புஞ்சையுமாக மாறி நின்றது அப்படின்னும் இதை பேசணும் அப்படின்னு நான் ஒரு கோரிக்கை வச்சுருந்தேன் இதே போலவே வேலூரில் வனத்துறையில் பேசும்போது வனத்திலிருந்து மிருகங்கள் எதற்காக நகரங்களை நோக்கி படையெடுக்கின்றன ஊர்ப்புறங்களை நோக்கி படையெடுக்கின்றன இதை தவிர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு அங்கே பேசுனேன் அங்கே என்ன பேசுனா காடுகளில் அவைகளுக்கு வேண்டிய தீமை உணவும் தண்ணீரும் இருந்ததுன்னா அது ஒரு நகரத்துக்கு வராது ஏன்னா மனிதர்களை பற்றி அதுக்கு நல்லாவே தெரியும் அதனால் தானே பயந்துக்கிட்டு மிருகங்கள் காட்டுக்கே போச்சு ஆனால் அங்கே வாழ முடியாத ஒரு சூழல் அமையும் போது தான் அந்த மிருகங்கள்லாம் நகரத்தை நோக்கி விலங்குகள் வந்து நகரத்தை நோக்கி வருது அதனால் முதல்ல அங்கே அவைகள் வாழ்வதற்கான தகவமைப்பை ஏற்படுத்தணும் அதுக்கு என்ன சொன்னால் அங்கே பல இடங்களில் இந்த ஜேசிபி எந்திரம் வச்சு பல இடங்களில் வரப்பமைச்சாலே அங்கே முதல்ல நீராதாரம் வந்துடும் நீராதாரம் இல்லாமல் காடுகள் வந்து செழிக்க முடியாது இல்லையா அதனால் இன்றைக்கி குட்டை வெட்டுறதுக்கு முதல்ல முதல்ல நீர் ஆதாரங்களை உண்டு பண்ணணுன்னா முதல்ல பல இடங்களில் இந்த மாதிரி வரப்பு எடுத்து அமைச்சிங்கனாலே வரப்பு இயல் இயல்பாக மேட்டிலேருந்து பழத்தை நோக்கி வரும்போது அங்கங்கே நீரை தேக்கி மடித்து நிறுத்தினாலே பல இடங்களில் நீர் நிற்கிற அமைப்பை நம்ம செயற்கையாக கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே உருவாக்கி வச்சுருந்தாலே அடுத்த ஆண்டுகள் அடுத்த ஆண்டுகளில் கண்டிப்பாக காடுகள் வந்து செழிக்க ஆரம்பிச்சிடும் இதை வந்து ரொம்ப குறைச்சலான செலவுலையும் செஞ்சிட முடியும் அப்படி இருந்தால் காடுகள் செழிச்சிடுச்சுன்னா விலங்குகள் நகரத்தை நோக்கி வராது அப்படின்னு அங்கே சொல்லியிருந்தேன் அப்புறம் அது மாதிரியே நம்ம நஞ்சை நிலத்தை பற்றி மட்டும்தான் நம்ம தமிழர் வளாண்மையில் பேசுகிறோம் அப்படிங்கிறது இல்லை நஞ்சை சார்ந்து நிற்கின்ற புஞ்சை நிலம் புஞ்சை நிலம்னா மானாவாரியான புஞ்சை இருக்கிறது மானாவாரியான புஞ்சையாக இருந்தாலும் சரி இரவையில் இருக்கிற புஞ்சையாக இருந்தாலும் சரி நிச்சயமாக மண்ணில் ஈரங்கிற ஒன்று இல்லைன்னா அவங்க வேளாண்மை செய்ய முடியாது மானாவாரி நிலத்துக்கும் மழைங்கிற ஒன்று பொழியணும் மனை மழைங்கிற ஒன்று பொழியறதுக்கு காரணமாக இருக்கிறது நஞ்சை நிலத்தாங்கிறது நம்ம பல தடவை சொல்லிட்டோம் பருவக்காற்றுகளை உண்டு பண்ணுவதற்காகவே நிலத்தின் மீது நீரை நிறுத்தி வெகு வேகமாக அதை ஆவியாக செய்து நீராவியாக மாற்றி அதை பெரும் அழுத்தத்தோடு கடலை நோக்கி நகர்த்த இயல்பாக அது நகர அங்கிருந்து வடகிழக்கு பருவக்காற்று தோன்றி மழை பொழிந்தது இந்த விளைவாக பல இடங்களில் மழை வரும் அப்போ மானாவாரிக்கு கூட மழையை பொழிய வைக்கிற ஒரு அற்புதமான வேலையை வந்து நஞ்சை நிலங்கள் செஞ்சுது அப்படின்னு நம்ம பேசணும் அது மாதிரியே புஞ்சை நில கட்டமைப்பில் நம்ம முன்னோர்கள் ரொம்ப அற்புதமான வடிவமைப்புலாம் வச்சுருந்தாங்க ஒவ்வொரு பயிருக்கும் ஏற்றவாறு நிலத்தையே வடிவமைச்சுடுறது இப்போ இது நம்ம என்ன பார்க்குறோன்னு நினச்சிங்கன்னா இப்போ ந நவீன வேளாண்மையாக இருக்கட்டும் நம்ம நம்மளுடைய புரிதலில் என்ன இருக்குதுன்னா அந்தந்த பயிருக்கு என்னென்ன செய்யணுமோ அதை நம்ம செஞ்சு கொடுத்துட்டு பார்த்துருப்போம் சரியா அல்லது எங்கே அந்த மாதிரி மண் ஆக கிடைக்குதோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம பயிர் வைப்போம் உதாரணத்துக்கு சொன்னால் தண்ணி நிற்கிற இடத்துல நெல் நடுவோம் தண்ணி இல்லாத இடத்துல ரொம்ப கடினமான மண் தன்மையாக இருந்ததுன்னா கம்பு இந்த மாதிரி வதைப்போம் நல்ல புலப்பளப்பான மண் உள்ள இடத்துல வந்து கடலை இந்த மாதிரி கிழங்கு வகை பயிர்களை வதைப்போம் இதுதான் வந்து இயல்பாக வழக்கமாக இருந்தது ஆனால் நம்முடைய முன்னோர்கள் வேளாண்மையில் என்னவாக இருந்ததுன்னா அவங்க எந்த பயிரை வேணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்தது மாதிரி மண்ணை நிலத்தை மேலாண்மை செய்கின்ற ஆற்றலும் அறிவும் அவங்களுக்கு இருந்தது அதுக்கு தகுந்தது மாதிரி மண்ணை வடிவமைச்சிருந்தாங்க அந்த அடிப்படையில தான் நம்ம வந்து எப்படி நிலத்தை வடிவமைப்பது அப்படிங்கிற அடிப்படையில தான் நம்ம கடலைக்கு தென்னைக்கு மற்ற மற்ற எல்லா பயிர்களுக்குமாக நம்ம நிலத்தை வடிவமைச்சிட்டு வரோம் இது வந்து தமிழர் வேளாண்மையினுடைய மிகப்பெரும் சிறப்பு இதை வந்து தமிழர் வேளாண்மைங்கிற தலைப்பில் ஒரு பாடநூலாக வச்சு அங்கே மாதிரி ப பயிற்சிகளையெல்லாம் மாணவர்களுக்கு கொடுத்தா நம்ம மாணவர்கள் வருங்காலத்தில் ஒரு மாபெரும் ஆற்றல் மிக்க வேளாண்மை செல்வர்களாகவும் செல்வந்தர்களாகவும் ஆவங்க நினைச்சதெல்லாம் பூமியை பொறுத்தளவில் மிகப்பெரும் ஒரு கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆற்றல் அவர்களுக்கு இருக்கும் பூமியையே வழிநடத்தக்கூடிய மாபெரும் அறிவுகள்லாம் தமிழர் வேளாண்மையிலேருந்து நம்முடைய மாணவர்கள் நம்முடைய இளைஞர்கள் கற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நாளைக்கு தமிழர் வேளாண்மையுடைய தனி சிறப்பை தொடர்ந்து பார்ப்போம் இது எல்லாமே உலகத்திலேயே இல்லாத அளவுக்கு தமிழர் வேளாண்மையுடைய தனிச்சிறப்புன்னு நம்ம நிச்சயமாக நம்பலாம் தமிழர் வேளாண்மை மட்டும்தான் தனக்கு எது வேண்டுமோ அதை செய்யக்கூடிய அளவிற்கு தன்னுடைய மக்களுக்கு சொல்லி கொடுக்கின்ற ஆற்றலோடு தமிழ் மொழி இருந்தது தமிழர் வேளாண்மை பூமியையே தனக்கு வேண்டிய வா வாறு கட்டமைக்கின்ற ஆற்றலோடு இருந்தது நன்றி வணக்கம்